சக்தி நாயனார் இவர் வரிஞ்சையூர் என்ற ஊரிலே வாழ்ந்தவர் வரிஞ்சை என்ற ஊர் சோழ இருக்குது திருவாரூர் கிழக்கே திருவள்ளூர்னு ஒரு ஊர் அந்த கீழ்வேலூர் அந்த கீழ்வேலூருக்கு தெற்கே இந்த வரிஞ்சையூர் என்ற கிராமம் இருக்கு இன்னைக்கு இருக்குது அந்த ஊர் தென் தென்கிழக்கில் இருக்குது அந்த கீழ்வேலூருக்கு அந்த ஊர்ல வயல் நிரம்பி களமர் கட்ட கமலம் பொழிந்தது குள நிறைப்பது அருப்பு அரிச்சு கொண்டு வந்து களத்தில் போட்டார்கள் அருப்போடு வயல்கள் இருந்த தாமரை பூவும் சேர்த்து அறிஞ்சு கொண்டு வந்து விட்டார்கள் மறுநாள் காலையில் இந்த தாமரை அதுல இருந்து தேன் ஒழுக ஆரம்பிச்சது எத்தனையோ பூக்கள் ஒன்றுண்டல தேன் ஒழியில் ஒழி ஆறா ஓட ஆரம்பிச்சு பக்கத்தில் குளமெல்லாம் நிறைஞ்சு போச்சு அதிசயம் தான் ஊரில் இருக்கிற பறித்துக் கொண்டு நெல்லோடு சேர்ந்து கொண்டு வந்து போட்ட தாமரை பூக்கள் எல்லாம் பொழிந்த தேன் தாமரை பூண்டு ஓடிய தேன் குளம் நிறைப்பது குளத்தை நிறைச்சிடும் மழை பெய்ஞ்சு எண்டிசையளவும் ஆணை சயத்தம்பம் நாட்டியவர் சோழர் ஒரே செங்கோலினாலே எட்டு திகிலும் வெற்றி தூண் நாட்டியவர்கள் சோழர் அந்த சோழருடைய வளவர் காவிரி நாட்டு சோழ நாட்டிலே வரிஞ்சையூர் என்ற வரிஞ்சையூரில் வாய்மை வேளாளர் குளம் பெருஞ்சிறப்பும் பெற பிறப்பு எழுதினார் அந்த வரிஞ்சியூரிலே வேளாளர் குலத்திலே அந்த குளம் பெருமை பெரும்படியாக இந்த நாயனார் பிறந்தார் விரிஞ்சன் மால் முதல் விண்ணவர் விரிஞ்சன் பிரம்மாள் திருமால் பிரம்மாவும் திருமாலும் அஞ்சினர் அஞ்சிலம்பணி சேவடிக்கு ஆட்சைவார் அப்பேற்பட்ட பிரம்மதேவராலும் திருமாலும் கண்டறியப்படாத சிவபெருமானுக்கு இந்த சக்தியார் தொண்டு செய்து வந்தார் அத்தராகிய அங்கனர் அன்பரை சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கிற யாராவது ஒருவரை இன்னொருத்தர் தன் வாயால பேசிவிட்டால் இவர் பொறுக்க மாட்டார் கோத்தில் இயம்பும்புகிறார் ஒரு குற பிடிச்சு நாக்க வெளியில இழுத்துக்குவார் கத்தியால அறிஞ்சு தூக்கி விட்டிருவார் அதுக்கப்புறம் நாக்கு இருக்காதவர் இருக்கு ஆகவே அடியார யாராவது இகழ்ந்து பேசினால் நாட்டு விடக்கூடிய தீவிரமான பக்தி உடையவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் அடியார்கள் செய்தால் அவர்கள் செய்வது நியாயம் என்று அந்த ராஜசபையை ஒத்துக்கும் அரசனே சரி இவங்க செஞ்சதுன்னு சொல்லிடுவாங்க இந்த காலத்தில் கொண்டு போய் நாம் கோர்ட்ல நிறுத்த முடியாது மனிதாபிமான முறையில் யாரையும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்று சொல்கிற காலம் இது அந்த காலத்தில் இப்படி அவர் செய்தார் இத்தலத்தில் இவந்து எம்பும் குடை வைத்த நாவை வலித்து அரிசவியால் கொரடால வலிச்சு இழுத்து பிடித்து அறிந்த காரணத்தால் அவருக்கு பெயர் சத்தியார் எனும் நாமமும் தாங்கினார் அப்ப அதுக்கு முன்னே இருந்தது வேற பெயர் அந்த பெயர் தெரியல பெற்றோர்கள் வைத்த பெயர் தெரியல இப்படி ரொம்ப ஆற்றல் உள்ளவரார் கொஞ்சம் கூட பயப்படாதவராக இருந்திருக்கிறார் தீங்கு சொற்ற திருவிலர் பழிபேசிய அறிவிலிகள் தண்டாயம் என்பதுதான் குரல் அந்த தீங்கு பேசினர் வெளியில இழுத்துறதுக்காக ஒரு கருவிள்ள அந்த கருவியை வெளியில இழுத்துருவார் அதுக்கு பேர் தண்டாயம் தண்டாயத்தினால் வலித்து அந்த குரட்டினால் வெளியில விழுத்து அறிந்து விட்டு அறிந்து விடுகின்ற அங்குடன் உயர்ந்தார் இந்த ஒரு தொண்டு அவர் இது ரொம்ப வன்மையான தொண்டு இவர்களால் வன் தொண்டர் என்று சொல்கிறார் மென் தொண்டர் வன் தொண்டர் என்று ரெண்டு பிரிவு இருக்கிறது பயங்கரமான தொண்டுகள் செய்தவர்கள் சாத்வீகமான தொண்டு செய்தவர்கள் ரெண்டு அன்னதாகி ஆண்மை திருப்பணி இந்த திருப்பணிக்கு என்ன பெயர் ஆண்மை வீரம் வீரமான திருப்பணி வீர திருப்பணியான் இது மண்ணு பெயர் வலியுடன் பன்னெடும் பெருநாள் பணிவார் செய்து இந்த உலகத்தை ரொம்ப நாள் இப்படியே செய்து கொண்டிருந்து சென்னி ஆற்றினர் சென்னறி ஆற்றினார் தலையில கங்கை ஆற்றி வச்சிருக்கிற சிவபுருமானது சைவ நெறியை உலகத்திலே பரப்பினார் ஐயமின்றி அரிய திருப்பணி மெய்யினால் செய்த வீரர் இந்த தன் உடம்பின் வீரத்தாலே இந்த காரியத்தை செய்த இந்த சத்தியார் பையமுற்ற மணிமன்றுளாடுவார் செய்ய பாதம் திருநள் சேர்ந்தார் கடைசியில ஒரு நாள் கூட்டாடுகிற நடராஜ பெருமானுடைய திருவுரியை போய் சேர்ந்தார் அவரை வணங்கி அவருக்கு அடுத்தவராகிய ஐயடிகள் கதையை நான் சொல்கிறேன் என்கிற